ஹதீஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி மிஸ்வர் பின் மக்ரமாலு அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் எழுந்து நின்று ஏகத்துவ உறுதிமொழி கூறிவிட்டு அம்மா பாத் என்று கூறி தமது சொற்பொழிவை துவக்கியதை நான் செவியற்றுள்ளேன்